ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம் ஸ்ரீ அனைவருடைய உள்ளத்திலும் திகழ்பவன் ஆபத்துக்களையெல்லாம் போக்குகிறார் நல்லதத்தனையும் கொடுக்கிறார் உலகில் வாழும்போது நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் நிகழலாம் மே ஆபத்துலே ஆபத்து என்று எப்போதோ ஒரு நாள் உணர்ந்து கொள்வோம் நீக்கி சம்பத்தான பகவான் நமக்கு கொடுக்கிறார் இதற்காக நாம் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்க வேணுமா மெத்தப்படித்து வித்வானாக இருக்க வேண்டுமா பணக்காரனாக இருக்க வேண்டுமா கடைசி பட்சம் மனிதனாக இருக்க வேண்டாமா என்று தோணலாம் ஆனால் இந்த எந்த நிர்பந்தமும் கிடையாது ஒரு பரவைக்கும் முக்தி அளித்தான் ராமனே மோட்சம் கொடுப்பதில் வல்லமை உள்ளவர் ஏன் நாம் ஸ்ரீராம ராம ராமே தீங்கு ஸ்லோகத்தை ஆயிரம் திருநாமங்களுக்கு சமமாக கூறுகிறோம் நாமங்கள் சொன்னாலும் அதனால் ஏற்பட்ட பிரபத்தி பிரதிபத்தியாலே முக்திதான் ஒரே திருநாமமான ராமனின் திருநாமமும் முக்தி கொடுக்கும் ராமன்தான் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வைகுந்தத்துக்கு நடந்த போது புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே என்று முக்தி கொடுத்தான் கற்பார் கற்போ நம்மாழ்வார் கற்க வேணுமென்றால் கற்க வேண்டும் ஏனெனில் முக்தி கொடுப்பவன் அவனே அதிலும் எளிதில் கொடுப்பவர் யாருக்கும் கொடுப்பவர் இன்று நாம் சேவிக்கப் போகும் திருத்தனம் ராமனால் மோட்சம் அளிக்கப்பட்டு ஜட்டாயு வைகுந்த அடைகிறார் அந்த ஜட்டாய்வுக்கு ராமனேடங்குகளையும் சோழ நாட்டில் இருக்கும் திருமங்கை ஆழ்வாரால் பெரிய திருமொழி அஞ்சாம் பத்து முதல் திருமொழி முழுவதும் பத்து பாசுரங்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட திருத்தலம் பூதம் குடி பரவை அனைத்து சடங்குகளையும் ராமன் செய்து முடித்தார் அவ்வூர்தான் திரு புள்ளம் பூதம் குடி அத் திருத்தலம் இங்கே நடந்த சரித்திரம் என்ன ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு வந்தபோது வழியில் ஜட்டாயுவை கண்டார்கள் குற்றயிரும் குலையுருமாக கிடந்தார் சிறிது நேரத்தில் பிராணன் போக போகிறது ராமனுக்கோ வருத்தம் ஜட்டாயுவே நான் தயாரதனோடு இருந்து பார்த்தேன் ஏனோ கைகைக்கு பிடித்தமில்லை காட்டுக்கு அனுப்பப்பட்டேன் சரி உம்முடைய சிறகுக்கு கீழே உம்மை பெரிய தகப்பனாராக நினைத்து உம்மோட இருப்போம்னு வந்தேன் அதுவும் முடியாமல் போய்த்தே நம்முடைய சம்பிரதாயத்தில் ஜட்டாயுவுக்கு தனிச்சிறப்பான திருநாமே உண்டு சொல்லும் போதே கைங்கர் லக்ஷ்மணனை பெரிய உடையாரை போல் செய்ய என்று கூறுவார்கள் பெரிய உடையார் என்று ஜட்டாயுவுக்கு திருநாமம் ஏனெனில் ராம கைங்கத்துக்காக உயிரையே நீத்தவராயிற்றே அந்த பெருமை ஆக பகவான் அவரை பார்த்து ஏங்கி அவரை தன் மடியில் வைத்து கொண்டு ஆசுவாசப்படுத்தி ஷடக்கென தாம் பொறம்பொருள் வைகுந்தநாதன் என்பதை உணர்ந்த பெருமான் அனுத்தமான் நான் ஆணையிடுகிறேன் நீர் உயர்ந்த லோகமான வைகுந்தத்தை போய் அடையலாம் என்று சொன்னான் என்ன வியப்பு ராமன் மனிதன் ஆய்தே அவரால் மோக்ம் கொடுக்க முடியுமா முடியும் சத்தியன லோகாஞ்சி தன் சத்தியத்தாலும் பூஜையாலும் பக்தியாலும் வைகுந்த லோகத்தையும் லீலா விபூதியும் அனைத்தையும் ராமன் ஜெயித்து வைத்திருந்தான் அதனால் தான் உடனே கொடுத்து விட்டான் போலும் இந்த திருத்தலத்தில் ராமச்சந்திரனை சேவித்துக் கொள்ளுகிறோம் இனி தலத்தின் ஏற்றம் பார்ப்போம் இங்குதான் ராமன் ஜட்டாயுவுக்கு ஈம சடங்குகளை செய்து அந்த திருக்கோலத்தோடையே ரிஷிகளுக்கெல்லாம் காட்சி கொடுத்து இறுதியாய் அந்த சிரமம் தீர ஆயாசம் தீர சயன திருக்கோலத்தில் இருக்கும் கோயில் ராமனுடைய திருநாமம் வல் வில் இராமன் புஜங்க சயனம் ராமன் சங்க சக்கரங்களோட சயனித்துக் கொண்டிருக்கும் திருத்தலம் இது ஒன்று என்றே கூறலாம் திருவிந்தலூரிலும் பெருமாள் சங்க சக்கரங்களோட சயனித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் ரங்கநாதன் ராமன் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் தாயார் திருநாமம் பொற்சாமரையாள் பொத்தாமரையிலேயே எழுந்துருளி இருப்பவள் தீர்த்தம் கிருத்ர தீர்த்தம் கிருத்ரம் கழுகு ஜட்டாயுவுக்கே சடங்கு செய்த தீர்த்தம் அல்லவா கிருத்த புஷ்கரணி கிருத விமானம் சோபன விமானம் இங்க பெருமான் கிருதிரராஜனான ஜட்டாயுவுக்கே காட்சி கொடுத்திருக்கிறார் ஆச்சரியமான திருத்தலம் இதை பற்றி கம்பர் கூரும்போது» இந்த பெருமானின் திருநாமத்தை கம்பராமாயணத்தில் பயன்படுத்தி உள்ளார் ஷூர்பணக்கை ராவணனிடத்திலே போய் பேசுகிறாள் செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் தட்தோளோடும் தாழ்த்தட கைகளோடும் அம் தார் அகலத்தோடும் அஞ்சன குன்னமென்ன வந்தான் இவன் ஆகும் அவ்வல் வில் இராமன் என்பான் வலிய வில் படைத்த இராமன் வல் இந்த திருத்தலமும் காவேரி கொள்ளடத்துக்கு நடுவே உள்ளது தொண்டரடி புடி ஆழ்வார் அவதார ஸ்தலமாகிற திருமண்டங்குடிக்கு அருகே உள்ளது வைதேகி பிரியலுத்து தளர்வைதிடாயுவை வைகுந்த தேற்றி என்று குலசேகர் ஆழ்வார் சாதிக்கிறார் தளர்வைதி ராமன் தளர்ந்தான் இப்பேற்பட்ட ஜடாயுவை இழந்தோமே அந்த தளர்ச்சி ஆயாசம் அதனால் தான் பெருமான் இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறான் போலும் இவ்வம்பெருமானுக்கு திருட தன்வி வடமொழியில் திருநாமும் திருடம் வலிமைத்தவன் வல் ராமன் திருட தன்வி ராமன் என்று கூறலாம் இங்கே திருமங்கையாழ்வார் ஈடுபட்டார் பத்து பாசுரங்களாலே பெருமானை அனுபவித்தார் அழகான பாடல்கள் அறிவது அரியான் அனைத்துலகும் உடையான் என்னை ஆளுடையான் குறிய மானுருவாகிய கூத்தன் மன்னி அமருமிடம் நரிய மலர் மேல் சுரும்பார்க்க எழிலார் மஞ்சை நடமாடும் பொறிகோல் சிறை வன் திசைபாடும் புள்ளம் பூதங்குடிதானே திரு புள்ளம்பூதங்குடி இதுதானே இங்கு எழுந்துருள் இருக்கும் வல்வெளி ராமனின் பெருமையை தெரிந்து கொள்ள முடியுமா அறிவது அரியான் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன் அனைத்துலகும் உடையான் உலகமனைத்தையும் உடையவன் என்னை ஆளுடையான் என்னையும் உடையவன் இங்குதான் ஒரு அழகான ஐதி தெரிவிக்கிறார் புனிதனிடம் பள்ளச்செருவில் கயலுகளை பழனி கழனி அதுனுள் போய் புள்ளு பிள்ளை கரதேடும் புள்ளம் பூதம் குடிதானே இங்க இருக்கும் நீர்வாய்ப்பு காவிரி ஓடுகிறதல்லவா பள்ளச்செருவில் விளையாடுகின்றன அது தன்னுடைய பிள்ளைக்காக இறை தேடி கொண்டிருக்கிறது உருமீன் வருமளவும் காத்திருக்கும் நாரை மீன் கிடைக்குமா மீன் கிடைக்குமா என்று காத்திருக்கிறது இதை கேட்ட ஒரு தமிழர் கேட்கலுற்றார் இதுல ஏதோ சொற்குற்றம் பொருட்குற்றம் உள்ளது யோசித்து பாருங்கள் இப்பதான் மீன்கள் கொழுத்து திரிகின்றன தேடுகிறது மீன்கள் இல்லையா மீன்கள் கண்டிப்பாக உள்ளன அழ்வார் பாடலில் புள்ளு இறை தேடும் பாடவில்லை புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும் தன்னுடைய குட்டி நாரை குட்டி கோக்குக்கு இறை தேடும் எல்லா மீன்களும் தின்று கொடுத்திருக்கிறபடியால் சின்ன கொக்கின் வாய்க்கு உள்ளே போகாது கொக்கு தன் வாய்க்கு மீன் தேடவில்லை சிறு மீன்கள் குட்டி மீன்களாய் தேடுகின்றன என்ன பூர்வர்களுடைய அழகான செய்தி வெற்பால் மாறி பழுதாக்கி விரல் வாழ் அரக்கர் தலைவன் தன் துணித்த வல் வில் இராமனிடம் திருமங்கே நேர இவ்வெம்பெருமானுடைய திருநாமற்றை கூறிய அற்புதமான திருத்தலம் ஸ்ரீமது அகோபில மட்டத்தாரால் வெகு அழகாக பரிபாலிக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஸ்ரீமதசிங்களுடைய திருவடி தாமரர்களின் பலத்தாலே கைங்கரியம் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலமாக எப்போதும் நடந்து கொண்டு வருகிறது நாம் அனைவரும் ராமன சேவிக்கணும் ஜட்டாய்வுக்கு கிடைத்த கைங்கெட்டமும் பக்தியும் நமக்கும் கிடைக்க வேண்டும் அவசியம் எல்லாரும் இந்த ஏகாந்தமான ஸ்தலத்தை சேவித்து பயன்பெற வேண்டும்னு வேண்டிக் கொள்கிறேன்